வணக்கம் நற்றினையின்ூற்றி முப்பத்தி எட்டாவது செய்தி சேவை அக்டோபர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் சிலை கடத்தல் வழக்கில் தமிழக அரசு மீது சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது பாரிமுனை பத்ரியன் திரது மொத்த பூக்கடைகளுக்கும் நேற்று சீல் வைக்கப்பட்டதை அடுத்து அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் பாமக தலைவர் ராமதாஸ் இருபத்தி ஒன்று பல்கலைக்கழகங்களில் நடந்த ஊழல் பட்டியலை வெளியிட தயார் என்று பகிரங்கமாக கூறியுள்ளார் குட்கா விவகாரம் தொடர்பாக விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமாருக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது பஞ்சாப் மாநில எல்லைப் பகுதியில் தீவிரவாதிகளின் தாக்குதலில் உயிரிழந்த தமிழக ராணுவ வீரர் ஜெகனின் உயிரிழப்பில் மர்மம் உள்ளதாகவும் அது வீரமரணம் அல்ல என்றும் தகவல் வெளியாகியுள்ளது நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் தீபாவளி சிறப்பு பேருந்துக்கான முன்பதிவுகள் தொடங்கும் மற்ற இடங்களில் சென்னைக்கு ஒன்பதாயிரத்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சா் எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளாா் ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு அஞ்சல் தலை செய்திகள் பாட்டோடுதான் நான் பேசுவேன் பொது அறிவு சமையல் சமையல் போன்ற தரமான ஒலிகோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூர் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றினை இனைய வானொலியில் உங்கள் மனம் கவர்ந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்வுங்கள் இந்திய செய்திகள் கங்கை நதியை சுத்தம் செய்யும் வகையில் சுட்டம் கொண்டுவர வேண்டும் கங்கோத்ரி மற்றும் உத்தரகாசி இடையே கங்கை இடையூறின்றி பாய்வதை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நான்கு மாத காலமாக உண்ணாவிரதம் இருந்த ஆர்வலர் ஜி அகர்வால் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் தமிழகத்தில் ரூபாய் நூற்றி கோடியில் புதிய தோல் தொழிற்சாலைகள் அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது ிகையில் தலைப்புச் செய்தியாகவரவேண்டும் என்பதற்காகஎனது சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளனஎன்றுகார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார் மத்தியஉள்துறைஅமைச்சகம் வெளியிட்டுள்ளஅறிக்கைஒன்றில் சண்டிகாட் யூனியன் பிரதேசத்தில் இருசக்கர வாகனங்களைஒட்டிச்செல்லும் சீக்கியபெண்களுக்குஅணிவதற்குடெல்லிஅரசுவிதிவிலக்குஅளித்துள்ளது நேற்று உடல் பருமன் தினத்தை முன்னிட்டு மேற்கு வங்காள முதல் மந்திரி மம்தா உடல் எடை பற்றிய உண்மை தீவிர தன்மை கடுமை மற்றும் வகைகளை பற்றி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இதில் ஊடகங்கள் முக்கிய பங்கை வகிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஆந்திராவில் ஜிட்லி புயலுக்கு எட்டு பேர் பலியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆப்பிரிக்காவின் இளம்பயது கோடீஸ்வரர் என்று அறியப்படும் மொகமது ஜியூஜி மர்ம நபர்களால் கடத்தப்பட்டுள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக விடுதலை புலிகளுக்கும் ராணுவத்திற்கும் இடையே நடந்து வந்த இறுதிக்கட்ட போரில் பலியானவர்களுக்கு இழப்பீடு வழங்கும் மசோதா அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது வடகொரியாவில் பத்து மில்லியன் மக்கள் சரியான உணவில்லாமல் ஊட்டச்சத்தின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் அதன் அதிபர் கிம் ஜாங் உன் மூன்று லட்சத்து அறுபதாயிரம் பவுண்ட் மதிப்பிலான சொகுசுக்காரை புதிதாக வாங்கியுள்ளார் மீட்ரு மூலம் பாலியல் புகார் கூறுபவர்கள் வலுவான ஆதாரத்தை வைத்திருக்க வேண்டும் என்று மெலானியா டிரம்ப் தெரிவித்துள்ளாா் வேர் எங்கும் இடையில் நிற்காமல் உலகின் மிக நீண்ட தூர பயண அனுபவத்தை தரும் விமானம் சிங்கப்பூரிலிருந்து நேற்று புறப்பட்டது மணி நேரத்தில் இவ்விமானம் நியூயார்க்கை சென்றடையும் நவராத்திரி மற்றும் திருமண சீசன் காரணமாக தங்கம் விலை பவுனுக்கு நூற்றி எண்பத்தி நான்கு ரூபாய் அதிகரித்துள்ளது மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் ஆயிரப்புள்ளிகள் சரிந்துள்ளதால் வாடிக்கையாளர்கள் பெரும் அதிர்ச்சியடைந்தனர் இந்த சரிவு காரணமாக முதலீட்டாளர்கள் ரூபாய் நான்கு லட்சம் கோடி இழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நான் அரசியலில் இறங்கினால் மூன்றாம் உலகப் போருக்கு காரணமாகி விடுவேன் என பெப்சிகோ நிறுவனத்தின் தலைமை செயலதிகாரியான இந்திரா நோயி கூறியுள்ளார் இருநூறு மூத்த பணியாளர்கள் மற்றும் நிர்வாகிகளை காக்னிசன் நிறுவனம் தங்கள் நிறுவனத்திலிருந்து அதிரடியாக நீக்கியுள்ளது ஐசிசி டி டுவெண்டி ஆசிய மண்டலத்துக்கான கிரிக்கெட் போட்டியில் தகுதி சுற்றில் சீனா நேபாளத்திடம் தோல்வியடைந்தது தடகளப் போட்டிகளிலும் பிற போட்டிகளிலும் சீனா சிறப்பாக இருந்தாலும் கிரிக்கெட்டில் இன்னும் அழுத்தமான தடத்தை பதிக்க முடியவில்லை இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டி இன்று தொடங்கவுள்ளது லாவோஸ் கார்பந்து குழுவின் பயிற்றுவிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் சிங்கப்பூர் குழுவின் முன்னாள் ஆட்டக்காரரும் பயிற்றுவிப்பாளருமான வி சுந்தரமூர்த்தி இயக்குநர் சேரனிடம் உதவியாளராக இருந்த ஷண்முகராஜ் இயக்கிய படம் மெரினா புரட்சி இப்படத்திற்கு மத்திய திரைப்பட தணிக்கைக்குழு தடை விதித்துள்ளது விஜய் சேதுபதி நடிப்பில் தொன்னூத்தி படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனதை தொடர்ந்து அவர் நடித்துக் கொண்டிருக்கும் சைரா நரசிம்மரெட்டி என்ற தெலுங்கு படத்தில் நடிகர் சுதீப்புடன் எடுத்துள்ள புகைப்படம் தற்போது வைரலாகி வருகிறது கோபிகாந்தி தயாரித்து நடித்துள்ள படம் வைரமகன் இப்படம் தீபாவளிக்கு வெளியாகிறது தீபாவளி அன்றே இணையதளத்திலும் தொலைக்காட்சியிலும் வெளியிடுவதாக தெரிவித்துள்ளாா்